வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் தக்கன் கையில செல்படலாம் மே மாதவத்தால் திருத்தக்கு விளங்கு தக்கன் எம்மாந்தனை எண்ணல நாவியிழப்பன் வல்லே அம்மாவியாமும் அவன் ஏவலை ஆற்றுகின்றாம் நம்ம ரூக்கும் இருவாய் நனுக்குற்ற போலும் ஆனால் இனி தக்கனை எண்ணலாமாயினான் மேல்நாள் அரனால் பெறுகின்றது ஓர் மேன்மை தன்னால் மாநாத சீற்றம் கொடுநம் பதம் மாற்றும் என்ன ஓ நாம் இனிச்சை பரிசு அன்றிவை ஓர்ந்து சொல்வார் ஈசன் கைலை தனில் தக்கன் எழுந்து செல்ல மாசு ஒன்று சிந்தை கொளத்தேற்றம் வல்லை என்னில் நேசம் கொடுப்போயவன் காணின் நிலைக்கும் இச்சீர் நாசம் படலும் ஒழிவாகும் நமக்கும் என்றா வேதா முதலோர் இது தன்னை விதியின் நாடி தீதான தக்கந்தனை மேத்தவத்தின் மாதா நவளைச் சிவனோடு மரத்தி போலாம் ஏதாம் உனது நிலைக்கு அம்மை இணையது ஒன்றே குற்றம் தெரிதல் குணன் என்று கொள்ளில் சுற்றம் ஒருவர்க்கு எவன் முண்டு துறந்து நீங்கி செற்றம் செய் கண்ணும் மகிழ்வு உண்டு இது சிந்தியாயே மற்ற உன்னை வந்து ஓர்வசை சூழ் தரும் வள்ளல் என்றார் முன் நின்றவர் கூறிய பான்மை முறையின் நாடி என் கடன் என்னை இறைவியோடும் பொன்னம் சடையோன் தனை கண்டனை போதிய என்ன மண்ணும் கையிலை வரையே கமனம் வலித்தான் காணார்கமலத்து அயன் இந்திரன் காமர்பூத்த வானாடர் யாரும் அவன் நூற்றிடும் வண்ணம் நல்கி ஆனாத முன்பிற்றுணையோரொடகன்று தக்கன் போனான் அமலன் அமர் வெள்ளியம் பொற்றை புக்கான் வெள்ளிச் செயலம் தனில் எய்தி விமலன் வேயனள்ளுற்ற செம்பொன் பெரும் கோயிலை நன்னி நந்தி வள்ளற்கு உரையுள் என்னும் கோபுரவாயில் சார தள்ளற்ற காவல் முறை பூதர் தடுத்தல் செய்தான் கடிக் கொண்ட பூதர் நிறை தன்னைக்க நன்றியான் முன் கொடுக்கின்ற காதல் மடமான் தன் கொழுனோடும் அடுக்கின்ற பான்மை இவன் நாடி அறிவன் நீவிர் தடுக்கின்றது என் கொல்யெனக் கூறின்தக்கன் என்போன் அவ்வாசகம் சொல் கொடியோனை அழன்று நோக்கி மெய்வாயில் போற்றும் பெரும் சாரதர் மேலே ஞான்று மெய் கண்டன் தனை எள்ளினை மற்ற நீண்டு எவ்வாறு அணைகின்றனை சால எழுதை நீரா முந்துற்ற தொல்லையையின் மொயம்பினோர்கள் நந்து உற்றவையம் தனைவானை நலிவரேனும் எந்தைக்கு நல்லர் அவர் அன்பில் இறையும் நின்பால் வந்துற்றது இல்லை எவனோ இனி வாழ்த்தி மன்னோ இறக்கின்ற வேலை இமையோர்கள் தம் இன்னல் நீக்கி கருக்கின்ற நீளமிடற்று எந்தை கருணை செய்த சிறக்கின்ற செல்வம் இசைந்து அன்னவன் செய்கையாவும் மறக்கின்றனை நீ அவன் செய்குதி ாய் ஈசன் தனது மலத்தாளை இறைஞ்சியாற்ற நேசம் கொடுப்போற்றல்தம்மொடு நேர்தல் உள்ளா பாசம் தனில் விழ்கொடியோ உனைப் பார்த்தியாங்கள் பேசும் படியும் தகவோ பவப் மேும் இன்னும் ஒரு மாற்றம் உண்டு அண்ணல் முன்னர் நீ மேவி அன்பில் பணிவாய் நிற்றி நிற்றியன்றே பூமேல் உனது நகரம் தனில் போதி என்ன தீ மேல் கிளந்தால் என ஆற்றவும் சீற்றம் உற்றான் பல்லாயிரவர் பெரும் சாரதர் பாதுகாக்கும் எல்லார் செழும் பொன்மணிவாயில் இகந்து செல்ல வல்லான் நனிநானினன் உள்ளம் வருந்தி அங்கன் நில்லாது மீழ்வான் இது ஒன்று நிகழ்த்துகின்றான் கொன்னாரும் செம்பொற்கடை காக்கும் குழாங்கள் கேண்மின் என்னாலும் உங்கள் இறை தன்னை இறைஞ்சலேன் அன்னான் எனது மருகோனி மறுகோணிதறிந்திலீரோ இந்நாரணனும் அயனும் எனக்கு ஏவல் செய்வா நின்றார் வருமென தொண்டர்கள் நீடு ஞாலம் பின்றாது போற்றும் இறையான் பெயர் தக்க நென்பார் ஒன்றாய உங்கள் பெரும் பித்தனை ஒல்லை மேவி இன்றா பணிந்தே தொழுதேத்து இன்றே நில்லிங்கு எனவே தடை செய்த நிலைமை நுமால் செல்லும் பரிசோ மருகோனும் சிறுமிதானும் சொல்லும்படி அல்லது செய்வது என் தொண்டரானே படியாற்றுதல் உங்கட்கு என்றோ? தேற்றாமல் இன்ன வகை சூழ்ந்தனும் தேவை யாரும் போற்றாமல் வந்து பணியாமல் புகழ்ந்து மேன்மை சாற்றாமல் எள்ளல் புரிபான்மை சமைப்பன் என்ன மேல் தான் இழைத்தவினை உயிர்த்திடமீண்டு போனான் மீண்டு தன் பதியை எய்தி விரிஞ்சனை யாதியாக வரையே நோக்கியன் மகள் ஈசந்தன் பால் பூண்ட பேரார்வத்தொன்றிப் புணர்ப்பதொன்று நித்தங்கண் மான் தகுவாயிலோரால் மற்றமை தடுப்பச் செய்தா பின்னரும் பல உண்டு அம்மா பேசுவித்தனவும் அவ்வாறு என்னை என்று உரைப்பனந்தோ எண்ணினும் நானு அன்னை இங்கு இசைப்பன் ஏனும் ஆவது என்னை நொந்திடுவது உமையை நீவிர் இன்று முன் நாகவென்றும் இறைஞ்சியே பரவுகீர் அன்றியும் மதித்தீர் அல்லீர் அப்பணி மறுத்தீராயின் மன்றனும் உரிமையின்னே மாற்றுவன் வல்ல கருத்திவை உரைத்தோன் தன்னை கடவுளர் யாரும் நோக்கி வெறுத்தமை உரைத்தாய்ப்போலும் மேலும் நின்வல் தன்னின் மறுத்தன உளவோ இன்றே மற்ற நின் பணியின் நிற்றும் செருத்திடல் என்னா தத்தம் சேனகர் சென்று சே